முகத்தை கழுவினார்கள் அதாவது ஒரு கை தண்ணீர் எடுத்து அதன் மூலமே வாய்ப்பு பளித்து மூக்கிற்கும் தண்ணீர் செலுத்தினார்கள் பின்னர் ஒரு கை தண்ணீரை அள்ளி அதனை மற்றொரு கையால் சேர்த்து கொண்டு அதன் மூலம் தமது முகத்தை கழுவினார்கள் பின்னர் இன்னொரு கை தண்ணீர் அள்ளி அதன் மூலம் தமது வலது கையை கழுவினார்கள் அள்ளி தமது இடது கையை கழுவினார்கள் ஈர கையால் தமது தலையை தடவினார்கள் பின்னர் இன்னொரு கை தண்ணீர் அள்ளி அதனை தமது வலது காலில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதனை கழுவினார்கள் பின்னர் இன்னொரு கை தண்ணீர் அள்ளி தமது இடது காலில் ஊற்றி கழுவினார்கள் இப்படிதான் நபி சொல்லுல்லாஹும் அனேஹி வசல்லம் அவர்கள் ஓடு செய்ய நான் பார்த்தேன் எனவும் இபுனு அப்பா ஸ்ரலுல்லாஹும் அவர்கள் கூறினார்கள்